சத்குருஸ்வாமிக்கு ஜெய்ம் குரு கிருபையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருஸ்வமிகி ஜெயம் கோபிகா கீதம் முதலஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் அதில் எப்படி அந்த கண்ணனை திடீர்னு மறைந்ததுனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்ணனை பற்றியே நினைத்து கொண்டு அவர்களை பற்றியே அணுகரணம் செய்து கொண்டு தேடி பிடித்து கடைசியில் தன்னை தங்களை தவிர வேறு ஒருத்தரை கூண் போனார் அவர் தான் இந்த ராதிகா ஆனால் சொல்லலை அவளையும் பார்த்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்தார்கள் அவர்கள் வந்து கண்ணனை விட்டு இருக்கக்கூடிய அந்த விரக தாபத்தால் ஒரே புலம்பிக்கொண்டோ அலறி கொண்டு அந்த யமுனா தடத்தில் வந்து அவர்கள் உட்கொண்டு கொண்டு பாடுகிறார்கள் அதுதான் அந்த கோபிகா கீதம்னு சொல்லப்பட்டது அர்த்தமாக ஏ பிராணநாதா தைதா அப்படின்னா பிராணநாதா உங்களுடைய அவதாரத்தால் இந்த கோகுரம் மிகவும் மேன்மைப்பட்டு விளங்கிறது அதிகம்னா ஏதோ ஒரு உண்ணத்தை விட இல்லையா அதிகம் ஜெயாதி அப்படின்னு சொல்கிறார் வைக்குண்டத்தை விட வைக்குண்டத்தில் சிம்மநாராயணன் இங்கே அவர் அது வந்து ஒசத்தியான இடம் தான் அதைவிட ஒசத்தியாக இருக்கு இந்த கோகுலம் அப்படி அப்போ ஏன் இந்த லக்ஷ்மி தேவி இப்போ இந்த இடத்துல இப்போது வசித்து வருகிறாள் அங்கே விட்டு வந்துட்டார் அவள் இங்கே கண்ணன் வந்தவுடனே தராரத்திய சிலந்த செவர்ஜகா சர்வசமத்திவான் அருகே நிவாசாத் கூட ரமா கிரீடமபூன்றிருப்பான்னு அஞ்சாவது அத்தியாயத்தில் மன்ன பார்த்து வந்தோம் கண்ணனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் பதினெட்டாவது அத்தியாய ஸ்லோகத்தில் அப்படி அவள் இங்கே வசித்து வருகிறாள் அப்போது அதுலேருந்து அந்த செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சு செல்வம்னா வெறும் பா காசு பணம் இல்லை பல பலவிதமான ஒரு சமிருத்தியும் லக்ஷ்மி சமிருத்தி தான் அப்போது ஒன்றும் இல்லை ஒரு திருப்தியாக இருக்கிறது இல்லையா மனசு சாந்தி இருக்கிறது இல்லையா ஆனந்தம் இருக்கு இல்லையா அதுவும் லக்ஷ்மியினுடைய பிரசன்னதாரம் அப்படி அவர்கள் வசித்து வருகிறார்கள் உங்களை தங்களை சேர்ந்தவர்களான கோபியர்கள்னா உங்கள் தங்கள் நிமித்தமாகவே பிராணனை தரித்தவர்களா பல திசைகளும் பல திசைகளிலும் உங்களை தேடுகிறார்கள் ஆகையால் எங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஏரதநாதா புரதநாதா ஏன் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா உங்களுடைய அதாவது மா ஸ்திரீகள் நாங்கள் வெளியில்லா மாதர்கள் அதாவது எந்த விதத்துலையோ காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட எங்களை வந்து இந்த சரத்காலத்து நன்றாக முளைச்ச நல்ல தாமரப்பொழுப்பத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அழகு வாய்ந்த திருக்கண்கள் அப்படி இருக்குமா கண்ணனுடைய கண்கள் குருப்பன் கண்கள் கண்ணனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா நன்றாக முளைத்த நல்ல தாமர பொருட்கள் இருக்கு அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்கு இல்லையா வண்ணம் அப்படி இருக்கக்கூடிய மலர்ந்த திருக்கண்கள் அதனால் அப்படியே முடிக்கிற மாதிரி நிகர முடிக்கிற மாதிரி தங்களுக்கு இந்த லோகத்தில் இது மதமா இல்லையா எங்களை இருக்கிறது மதமா இல்லையா ஏ உத்தமா ஏ உத்தமனே உத்தமனேன்னு சொல்கிறார் ஏ உத்தமனே விஷம் கலந்து யமுனா ஜலத்துலேருந்து ஏற்பட்ட அந்த நாசம் இருந்தது அதை வந்து அதிலேருந்து எங்களை காப்பாற்றினீர்கள் எந்ததெல்லாம் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார்கள் அதாவது காளியன் என்ற குடிய விஷப்பாம்பு இருந்து அந்த காளிய மடு ஒரே விஷமயமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளாட்டும் தாவர ஜங்கமல் எல்லாமே ரொம்ப தூஷித்தமாக இருந்தது பொல்யூட்டடாக அப்போ அந்த யமுனா ஜலத்தில் விஷம் கறந்த யமுனா ஜலத்துலேருந்து நாசத்தில் நீங்களை காப்பாற்றினது வியாழ ராட்சசார மலப்பாம்பு ரூபத்தில் அகாசுரனான ராட்சசன் காப்பாற்றினது மழை காற்றும் இவைகள் காப்பாற்றினர் மின்னல இருந்தும் அக்னியில இருந்தும் அக்னி காட்டுத்தீ ரெண்டு தடவை காப்பாற்றினது அரிஷ்டன் யோமாசுரன் சொல்லப்பட்ட இவ்வளவு அசுரர்கள் மாறி மாறி வந்தார்கள் அவர்கிட்டன்னு காப்பாற்றும் மற்றபடி எல்லா பயத்திலிருந்தும் நாங்கள் அடிக்கடி உங்களால காப்பாற்றப்பட்டோம் நீங்கள் தான் காப்பாற்றினீங்க தாங்கள் வந்து மொத்த பிராணிகளுடைய ஹதயத்தில் இருக்கார் அதாவது சுப்பிரகாசனா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அந்தரியாமியாக இருக்கிறார் அது பிரதிபிம்பிம்பமாக பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கிறது ஜீவன் ஆனால் அங்கே வந்து எல்லாருடைய ஹதயத்திலையும் இருக்கார் சக்ஷி போதலாக இருப்பார் கோபிகையினுடைய வெறும் நீங்கள் வந்து அந்த யசோதாவான கோபிகார்களே அவருடைய பிள்ளை மாத்திரம் இல்லை நீங்கள் ஏ நீ தோழராச்சேன் ஃப்ரெண்ட் ஆச்சேன் பிரம்மதேவரால உங்களை லோகங்களை ரட்சிப்பதற்காக பிரார்த்திக்கப்பட்டு பிரம்ம தேவரால் பாருங்க விகானசா விஸ்வகோப்தையே அறுத்திராங்க பிரார்த்திக்கப்பட்டு யாரவு குலத்தை அவதாரம் இருக்கணும் அப்படின்னா இவர்கள் இது சொல்கிறாருன்னா இவர்கள் வந்து இடதுகை வருதுகை தெரியாத கோபிகைகளான தான் தேவர்கள் இவர்கள் தான் தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் அதில் சந்தேகமே கிடையாது அதெல்லாம் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்கா அதனால அந்த தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் தேவர்கள் இவரெல்லாம் பிரார்த்தி சொல்லப்பட்டார்கள் பகவான் வந்து அவதாரம் பண்ண பிற நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டார் அதனால் அவர்களுக்கு தெரியும் அப்படி பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்டு இந்த லோகத்தை பிரபஞ்சத்தை ரட்சிப்பதற்காக ஜாரவு குலத்தில் அவதாரம் பண்ணிடுது ஏ யாதபோத்தமா விஷ்ணி துர்யா யாதபோத்தமா ஏ காந்தா மிகவும் பிரியமானவனே மணாளனே பிரியமானவனே உங்களுடைய திருவடிகம் தரணமடைந்தவர்களுக்கும் சம்சாரபயத்திலிருந்து அபயம் கொடுத்துடும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்ரீகார கிரகமாக மகாலட்சுமி ஸ்ரீதேவி மகாலட்சுமி கைகளை பிடித்தனா உங்களுடைய தாமரை பூ போன்ற அந்த திருக்கையை எங்கள் சரத்து சிரசில் தலையில் வந்து வைக்கணும் வச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய தாபத்தை ஓர்க்க வேண்டும் எங்கள் சிரஸ் தலையில் கையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம் இப்படிப்பட்ட முப்பத்தி ஒன்றாவது அயாயத்தில் கோபிகா கீதம் சொல்லப்பட்டதுடைய அந்த வாசல மூணாவது தியாயத்தில் சொல்றாரு இப்படி அவர்கள் வந்து யமுனியினுடைய மணல் திட்டையை வர்கள் வந்து கிருஷ்ணனுடைய நினைவிலேயே அவனுடைய பிரசன்ன வரவை எதிர்நோக்கிக் கொண்டு கிருஷ்ணனை பற்றியே ஒன்று கூடி எல்லாம் பாடுகிறார்கள் அரற்றுகிறார்கள் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் துடி துடிக்கிறார்கள் இப்படி எல்லாம் வரப்போகும் கோபிகள் சொல்றார்கள் மிகவும் பிரியமானவனை அன்புக்குரியவனை பிறந்ததுனால இந்த கோகுரத்தில் பிறந்த பெருமை பெற்று கோகுரம் ஜெயத்தி எதவி ஜெயத்தி வைகுண்டா தபி ஜெய்தி தான் இவர் சொல்றாரு அதாவது ஸ்ரீதரியத்தில் சொல்றாரு வைக்குண்டாதபி ஜெய்தி வைக்குண்டத்தை விட இது வந்து புசத்தியாக ஜெயிக்கிறது பெருமைப்பட்டுள்ளது அதனால உன்னுடைய அவதாரம் தான் எப்பொழுதும் மகாலட்சுமி இங்கே பார்த்தோம் அதாவது அவருடைய அந்த அவதாரம் வந்து இங்க கொண்டு வந்த உடனே அந்த நந்தோற்சவம் கொண்டாடுகிறார் இல்லையா அப்போ என்ன பார்த்தோம் கதா ஆர்த்த சபஜா சர்வசமுத்திவன் அரே ஹே நிவாசாத்மகுணி கிரீடமபூன்றிருப்பான்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் அப்போ அப்படி மகாலட்சுமி தாயார் இங்கே தான் தங்கியது கோபார் உன்னை சேர்ந்த கோபிகள் தான் உயிரை வச்சிருக்காரு உயிரை வச்சு நாலு திக்குகளையும் உன்னையே தேடுகிறார் நாலு திக்குகளையும் உன்னையே தான் தேடுகிறார் அப்போ பிரியமானவனே அன்புக்குரியவனே எங்களுடைய விருப்பங்கள்லாம் எங்களுடைய அபீட்டங்களெல்லாம் கொடுக்கக்கூடியவன் நாங்கள் வந்து கூலி வாங்காமல் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஊதியம் வாங்காமல் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சம்பளம் வாங்காத அடிமைகள் இல்லையா சரத்காலத்தில் அழகான குளத்தில் மலர்கண்ட தாமரை மலர்களாக இருக்க சரத்காலம் இதாக இருக்கும் எது இருக்கும் அதே நேரத்தில் வந்து இருக்கும் அப்போ தாமரை மலர்கள் மலரும் அப்போ அந்த தாமரை மலருடைய மலர்ந்த தாமரை அழகாக மாதிரி அதை வந்து திரு டிராப்ல இருக்கக்கூடிய அவங்க திருக்கண்கள் அழகான மலர்ந்த கண்கள் அதனால எங்களை வந்து கண்களை பார்த்து கண்களால் பார்த்தே எங்களை கொள்கிறீர்களேன் எங்களை முடிக்கிறீர்களே இது உங்களுக்கு வந்து கொலையாக தோன்றவில்லைங்க ஆஹ் ஆயுதங்களால கொலை செஞ்சாதான் கொலையா என்ன என்னுடைய பார்வையாலே எங்களை வந்து முடித்து விட்டீர்களேன் இது என்னது ஆண் அழகர் எமனும் என்னுடைய விஷன் ஜலத்தால் எப்படி இப்படியெல்லாம் எங்களை காப்பாத்தீர்கள் ப்ரே லிஸ்டே கொடுக்குறார்கள் நீங்க வந்து மிகவும் ஆண் அழகர் மிகவும் அதாவது வ சரீர வடிவு மாத்திரமில்லை பொலிவு மாத்திரமில்லை வடிவு பொலிவு பிரகாஷம் எல்லா இதும் அதான் பகவான் சொல்லப்படும் ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் கொண்டவர் அப்படி யமுனையினுடைய விஷ ஜலத்தால் நேர்ந்த ஆபத்து அதுலேருந்து எங்களை காப்பாற்றணும் அந்த நூற்றி ஒரு கொண்ட அந்த காடியனான விஷஜ சர்ப்பம் இருக்கேன் அந்த யமுனையினுடைய மடுவாக தங்கி இருக்குது அந்த இடத்துல போறவர்கள் வரவுகள் எல்லாம் அந்த தாவர ஜங்கம் எல்லாமே மறிச்சு போயிடுத்து எல்லாம் பட்டு போயிடுது அந்த யமுனையிலிருந்து மடுப்பிலிருந்து காளியனை விரட்டும் யமுனையை வந்து சுத்தஜலமாக்கி அதை பொல்யூஷனை நீக்கி வாட்டர் பொல்யூஷன் எல்லாத்தையும் நீக்கி எங்களுக்கு காளியனால் வந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் மலைப்பாம்பா வந்தார் அகாசம் அவன்கிட்டேர்ந்து காப்பாற்றணும் இந்திரன் வந்து பெரிய மழையோட ஏவி விட்டான் அதோட பெய் காற்று வந்தது அப்புறம் சாம்பர்த்தகம் மேகங்கள்னு சொல்லப்பட்ட பழைய காலத்து மேகங்கள் கொழிஞ்சி இடி அதாவது ஆலங்கட்டி மழை மாறி போயிடுது அவ்வளோ இருந்தது அப்படி பெய் காற்றுலேருந்தும் ஆலங்கட்டி மழையிலேருந்தே எங்களை காப்பாற்றணும் மின்னல் போன்ற காட்டு தீ வந்து ரெண்டு தடவை காட்டுத்தீ வந்து ரெண்டு தடவை காட்டுத்தீயிலேருந்து காப்பாற்றணும் காளையாக வந்தான் அரிஷ்டன் காள மாடு மாதிரி வந்தான் அரிஷ்டன் அந்த அரிட்டாசுரன் காப்பாற்றணும் யோமாசுரன் இப்படி பலவிதமான அசுரர்களுடைய கூட்டம் கூட்டமாக வந்த அந்த பயத்திலேருந்து ஒவ்வொரு சமயம் எங்களை காப்பாற்றும் வந்து வெறும் யசோதையனுடைய கோபிகையான கோகுலத்தில் இருக்கக்கூடிய யசோதையனுடைய புல்லை பிரியமான புள்ளை மாத்திரை இல்லை சரீரத்தை ஏற்றுக்கொண்டும் இந்த ஜீனம் செய்யக்கூடிய எல்லாருடைய ஜீவராசிகளையும் எல்லா ஜீவராசிகளுக்கு ஹதயத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மா ஆப்னோதி இவர் ஆத்மா அப்படி ஒரு சொல்கிறார்கள் ஆப்னோதி இது ஆத்மா ஆப்னோதி இதி ஆத்மா அடையப்படுகிறான் அதனால ஆத்மா அப்படி இருக்கக்கூடியவர் நீங்கள் ஆப்னோதி ஆத்மா அப்போ வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய சாட்சி பூதனாக இருக்கு நீங்கள் நீங்கள் தான் அந்தரியாமியாக இருக்கு நீங்கள் வந்து பிரியமானவர் உங்களை லோகத்தை ரட்சிப்பதற்காக பிரம்மதேவரால் பிரார்த்திக்கப்படுது அதனால் நீங்கள் வந்து சாத்துதர்கள் சொல்லப்பட்ட சாத்வர்கள் சொல்லப்பட்ட எதுக்கள் அந்தவருடைய குலத்தில் நீங்கள் அவதாரம் வெற்றிக்குல திலகம் சார பயத்தை நீக்கி பயமில்லாம நிலைக்கச் செல்லக்கூடிய விரும்பியதை வழங்கக்கூடிய அளவில் மகாலட்சுமியினுடைய மகாலட்சுமி எதெது கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்குறவர்கள் அவளுடைய அழகான கரங்களை பற்றிய அமரி போன்றவங்களுடைய திருத்தையும் உங்கள தரணத்தை உங்களுடைய பாதங்களை பற்றிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தலையில் வச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் வேறு என்ன கேட்குறோம் உங்களுடைய அழகான இப்படி மாலுமி தாயாருடைய கைகளை பற்றிய உங்களுடைய தாமரை போன்ற கைகளை வந்து எங்கள் தலையில் வச்சு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படி சொல்கிறார்கள் மறுபடியும் ஒரு தர சொல்கிறேன் மறுதான் சொல்லப்படுங்க இல்லை இந்த கோபிகாகியை மாற்றம் மறுபடியும் சொல்ல பகவான் உடனே அந்தர்தான அவனுடனே கோபத்திகள்லாம் அப்படி கூட்ட தலைவனான ஆண் யானை பார்க்காத பெண் யானைகள் கூட அவரை பார்க்காம தாபத்தை அடைந்தார்கள் அப்போது லக்ஷ்மி காந்திரான கிருஷ்ணனுடைய நடையினாலும் பிரேமை மந்தகாதம் இது மூலமாக விளையாட்டான பார்வையாளும் மனத்தை அப்படியே கவரக்கூடிய அளவில் இருந்தது அவனுடைய விளையாட்டுகள் கிரீடைகள் மட்டுமல்ல நீலைகளாலும் இழுக்கப்பட்ட சித்தத்தை கொண்ட அந்த கோபத்திகள்லாம் அவனுடைய ஆத்மபாவத்தை அடைந்தார்கள் அதாவது அது தாதாத்மிய பாவம் எந்த தேவத்தையை உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவதையே தான் ஆகிவார்கள் அப்படி அந்தந்த நிலையகளை அவர் அடுத்து எடுத்து காண்பித்தார்கள் மேலும் பகவத் பிரியர்களான கோபிகள் பிரியனான கிருஷ்ணனுடைய நடை சிறப்பு பார்வை வார்த்தை இதனால தன்மையப்பட்ட மூர்த்தி கொண்டவர்களாக இருந்து கொண்டும் கிருஷ்ணனுடைய போன்றவே அந்த விளையாட்டு லீலா விலாசத்தை கொண்டவர்களாக இருந்து கொண்டும் கிருஷ்ண தாத்தாத்மியத்தை அடைந்தார்கள் தான் சொல்லுது விலைகளையும் இந்த கிருஷ்ணனாக இருக்கேன்னு தென் கொண்டு சொன்னார்கள் அப்படியெல்லாம் காண்பித்தார்கள் இல்லையா அப்போ அவர்கள் வந்து என்ன சொல்றார்கள் அவர பாடுகிறார்கள் எப்படியும் கோபத்திரிகள் பாடுகிறார்கள் அதுதான் என்ன சொல்றது கோபிகள் சொல்றார்கள் இயற்கையில கொண்ட இயற்கையிலேயே கருணை கொண்ட கிருஷ்ணா இயற்கையிலே தையை கொண்ட கிருஷ்ணா உன்னுடைய அவதாரத்தால் இந்த கோகுரமானது அதிகமாக வைக்குண்டத்தை காட்டிலும் மேன்மை கொண்டதாக விளங்குகிறது உன்னுடைய பத்னியான தர்மபத்னியான லக்ஷ்மியானவள் இங்கு தான் வசிக்கிறார்கள் கோகுளம் முழுதும் லக்ஷ்மி கடாட்சம் அடைந்து சந்தோஷமடையும் போதும் அதாவது திருப்தியார்கள் ஈர்க்கார்கள் அப்போ மன சந்தோஷத்தில் உன்னை சேர்ந்தவர்கள் மட்டும் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய உயர்களை கொண்டவர்களாக இருந்து கொண்டு நாலு திக்குகளையும் உன்னை தேடுகிறார்களே அதனால் இது உனக்கு சரியாக ஒத்துப்போகுமா உன்னால் யோசித்து பார்க்கணும் அதனால் எங்களால் நாங்கள் தீ நீங்கள் வந்து எங்களால் பார்க்கப்படணும் அப்படின்னா எங்கள் கண்களுக்கு நீங்கள் விருந்தாக வர வேண்டும் அல்லது எங்களுக்கு ஏத்தாப்ப வந்துடும் இல்லது நாங்கள் தேடுறதும் தேடுவதா சொல்கிறதும் லக்ஷ்மி இங்கே வந்து ஆஷ்கால என்பது உண்மை தானே நேரில் வந்து பார்க்கணும் தேடட்டும்னு எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது ஹே சுரத்தனாத்தா ஹே வரதா சரத்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் சரஸில் ஏற்பட்ட அந்த நன்றாக இருக்கக்கூடிய தாமர தாமரமா தாமரச புஷ்பத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய சோபையை வந்து அப்படியே திருடுறது அப்படி அப்படின் படிச்சுன்னு இருப்போம் அப்படியும் திருடக்கூடிய கண்களால் இயற்க இயற்கையில் வந்து உன்னுடைய பார்வையாலே அடிக்கிறீர்களே இது வதம் இல்லையாது மேலே அதுக்கு மேலே ஏ ரிஷபா அப்படின்னா காளை மாடு போன்ற ஒரு ஒரு உயர்ந்த ஒரு இது கம்பீரமானவனே விழமையான ஜலத்திலிருந்து காப்பாற்றினீங்க அந்த அகாசுரன் அதாவது மலப்பாம்பா இருந்து அகாசுரன் காப்பாற்றுங்க மழையிலேருந்து காப்பாற்றுங்க காற்றிலிருந்து காப்பாற்று இடியிலேருந்து காப்பாற்று அரிட்டாசுரன் காலமாடா ஒண்ணா அவன்கிட்ட காப்பாற்றுங்க யோமையன்னு சொன்னால் அசுரண்டை காப்பாற்று இப்போ எல்லா பயத்துலையும் நாங்கள் வந்து உன்னா உங்களால் ஏ சக்கே பிரியமானவனே கோபிகையினுடைய புத்திரன் இல்லை யசோத புத்திரன் இல்லை நீங்கள் சக்கர தீவர்களுக்கும் பிரம்மதேவனால் பிரார்த்திக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை ரஷிப்பதற்காக பா யாரவர்களுடைய குலத்தில் அவதாரம் முடிக்கிறது அது நிச்சயம் ஏ அரவசேட்டா ஏ காந்தா மின்சாரத்தினுடைய சம்சாரத்தில் உன்னை வந்து சரணமடைந்திருக்கிறோம் அவர்களுக்கு அபயத்தை கொடுக்கும் வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கூடிய மகாலட்சுமி அபயத்தை கொடுக்குறதையும் வேண்டிய வேண்டிய விஷயங்களையும் அதாவது ஐகா ஆமுஷ்டித்த பலனை கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியிலே உங்களுடைய கையப்பிடித்த கரார விந்தத்தை எங்களுடைய தலையில வைத்து அனுகிரகம் செய்வாயாக அப்ப நாங்க என்ன கேட்குறோம் உன்னுடைய அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரால பிடிக்கப்பட்ட அந்த கையை எங்கள் தலையில் வச்சு எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படி நாங்கள் பிரார்த்தனை வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கலையே அவ்வளோதானே கேட்குறோம் மேலே ஆறாவது ஸ்லோகம் பஜஜனார்த்திஹன் வீரயோஷிதாம் பஜசகே பவத் கிங்கரீஸ்மனோ ஜலருகானும் சாருதரிசய விரஜனாத்திஹன் வீரோஷிதா ரஜனஸ்மயம்னஸ்மிசே பிங்கரிஷ்மோ ஜலருனரிச்சே பஷணம் தினச்சரானு ஃபார் தே பதாம்புஜம் கிணக்குச்சேஷுனா கிரந்தித்தணத்தே பஷனம் திருணரானுகம் தீனேத்தே பதாம்புஜம் கிருணுச்சேஷுனித்த மதுரையா கிர வல்யமோஜ புஷரே விதிக்கீரிமா வீரமுச்சியுனா ஆபியஜஸ்மன மதுரையா கிரவ வாக்கியமோஜ புஷே விதிக்கீரிமா வீரமுட்சியுனாஜா ீிதாபம்வணமாதம் வினந்தூரி ஜனா தவக்கம் தப்தீவனீடியவணமங்க ஸ்ரீமதம் வினந்தே பூரித்த ஜன பிரகசிம் பிரி பிரேமவிணம் விஹரஞ்சே தியனமங்கலம் ரகசி வியகதிஸோ கனோ மன கஷோயி பிரகசிம் பிரி பிரேமீ விகரஞ்சே தியனமங்கலம் ரகசி வியகதிஸோ கனோமனோ பத்தாவது ஷ்லோகம் ஆர்லே பற்ற ின் கிருஷ்ணவீரோஷிதனிஹன் கிருஷ்ணாவீரோஷிதம் ஜனஸ்ம கிருஷ்ணம்னே பவத் கிருஷ்ணகிங்னோ ஜலருனம் கிருஷ்ணாச்சார வஜஜநாஷரோஷிதஸ்ம கிருஷ்ணம்சனஸ்மித வஜசேவத் கிருஷ்ணகங்கிஷருனாச்சார பிரணேனம் கிருஷ்ணா பாபகரிஷன கணச்சரானுகம் கிருஷ்ணாத்தணிபி கிருஷ்ணகே பதாம்புஜம் கிருணுச்சேஷுனா கிருஷ்ணகிருந்திஹம் பணத்தேகிநா கிருஷ்ணபாபர்ஷனம் கணச்சரானுகம் கிருஷ்ணீகேத்தனிபார் கிருஷ்ணகே பதம்புஜம் கணக்குச்சேனா கிருஷ்ணகிருந்தி மதுரையிராக்குதமனோபுணவிதிக்கீரிமாஷ்ணவீரமுகியே அதரசீதுனப்பமுன மதுரையிராஷவல்கூதமனோஷபே விதிக்கீரிமா கிருஷ்ணவீரமுகியே அதரசீதுனப்பமுன தவ கம கிருஷ்ணீவன கவிரீம் கிருஷ்ணமம்வணமிருஷ்ணீமம் கவினி தேரிதன தவ கமத்தீவன கவிரீடி கிருஷ்ணமம்வணம கிருஷ்ணீமம் கவினி தேரி பிரகிதம் பிரிய கிருஷ்ண பிரேமீணம் விகர்ணே கிருஷ்ணியனமகிசம்விதோ கிருஷ்ணயாதிதா லோக்கணோ மன கிருஷ்ணக்பய பிரகதி திரிய கிருஷ்ணப்பிரமீட்சம் விளஞ்சஞ்சே கிருஷ்ணியனமங்கலம் ரகசிவிதோ கிருஷ்ணயாஹதிஸ்புதோக்கோ மன கிருஷ்ணக்பயாஸ்லோகம் அப்பாந்தேக்கரவசான நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ தான் விளக்கின வீரன் அடியார்களுடைய பக்தர்களுடைய கர்வத்தை அடக்கக்கூடிய அப்படிப்பட்ட அழகான ஒரு புன்னகை அப்படியே சிரிச்சா போகிறோம் கண்ணன் வந்து சிரிச்சாக போகிறோம் அதில் தான் மாயை சிரிப்பில் மாயை வந்து பகவான் அவ வர்ணனை பண்ணுறபோது சிரிப்பில் மாயின்னு சொல்வார் அப்படி புன்னகையை கொண்டவரே தோழா சக்கே நன் ஃப்ரெண்டை ஃப்ரெண்டு நீ தோழா தங்களுடைய அடிமைகளான எங்கள்கிட்ட வாங்கும் எங்கள்கிட்ட காமி முகத்தை காண்பிக்கணும் அழகிய தாமரை போன்ற உன்னுடைய திருமுகத்தையும் திரீகளான் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் இப்படி மறைஞ்சிட்டு எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது ராத்திரி வேலையில் ஹீனிகேத்தனம் அப்படி மகாலட்சுமி தாயாருக்கு அழகால வாசஸ்தானமாக இருந்து கொண்டு தன்னை வணங்கின சமத்த பிராணிகளோடையும் பாப கர்ஷனம் பாபங்களை போக்கடிக்கிறீர்கள் அதாவது ஒரு தடவை கிருஷ்ணாயன மகான் சொன்னா போருமா அது வந்து பத்து அஸ்வமேத யாகங்களை செஞ்ச செய்து அஸ்வமேத யாகங்கள் செய்து அவபுரத்தை ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் உண்டோ அது ஒரு பலன் வந்து ஒரு தடவை கிருஷ்ணா என கிடைக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு அசுமேத பத்து அசுமே தியாகம் பண்ணி அவபுருத ஸ்தானம் பண்ணவர்களுக்கு சொர்க்கிய போகங்கள்லாம் கிடைக்கும் அவனுக்கு திருப்பி ஒரு ஜென்மா உண்டு கிருஷ்ணா என மகான் மறுபடியும் ஒரு ஜென்மா கிடையாது அப்படிப்பட்ட தன்னை வணங்கிற சமத்த பிராணிகளுடையும் பாப்பங்களை போக்கக்கூடிய தயையால இப்படி அந்த தன்னுடைய கருணையால அன்பால் பொற்களை மேயக்கூடிய பசுக்களை பின்னால தொடர்ந்து போய் அவன் மேய்க்கிறீர்கள் காளிய சர்ப்பத்தினுடைய தல முடியல பணா முடியலை காலை வச்சு அந்த வீரியத்தை அடைக்கினீங்க அப்படிப்பட்ட திருமலையும் எங்களுடைய மார்பங்களை வைக்கணும் அப்படி வைக்கனால எங்கள் மனசில் இருக்கக்கூடிய காமவிகாரத்தை போக்க வேண்டும் போருமா காமவிகாரம் அப்பதான் மன்மதேம்னு சொன்னது காமவிகாரத்தை போர்க்க வேண்டும் ஏ தாமரை கண்ணனே ஏ வீரா புதம புத்தி புத்திசாலிகளான அறிக்கையர்களுடைய மனசை கவரக்கூடிய அளவில் அழகான வாக்கியங்களை கொண்டதும் பிரியமான மதுரமான உன்னுடைய வார்த்தைகளால் மயங்கி போன அடிமைகளான எங்களை உன்னுடைய அதராமிரத்தால் எங்களை வந்து பிழைக்க வைக்க வேண்டும் எங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு வந்து சிரவண மங்களம் கேட்ட உசுரோடு வச்சுக்கோன்னா உன்னுடைய கதைகளை கேட்கணும் கேட்ட மாற்றத்தில் மங்களை கொடுக்கக்கூடிய அந்த கதைகளை கேட்டுக்கிறோம் மேலே சொல்லவனுக்கு மேலே பார்க்கணும் ஆதைக்கு